ஆயிரத்தி நூற்றி நாற்பது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் தன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் காலையிலேயே தர்மம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு தஸ்பீகும் அதாவது அல்லாவும் தர்மமாகும் ஒவ்வொரு அல்ஹுல்லும் தர்மமாகும் ஒவ்வொரு லாகஇல்ல கூறுவதும் தர்மமாகும் ஒவ்வொரு அல்லாஹுக்கு பெறும் தர்மமாகும் நல்லதை ஏவுவதும் தர்மமாகும் கெட்டதை தடுப்பதும் தர்மமாகும் இவை அனைத்துக்கும் பகரமாக குஹா நேரத்தில் இரண்டு ரக்கா தூள்வது போதுமானதாகும் என்று நபி சல்லுலாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு இரண்டு பூஜ்ஜியம்